பாடிங்க ம் தட்ச பிரபிரமணே நமகம் வேகாந்த சூடாமணி மூலமும் பிரம்மானந்த விளக்கம் என்ன உரையும் பிரம்மாண்டசம் போட்டது அதாவது இந்த நூலுக்கு காப்பு மங்களம் செய்யணும் மங்களம் என்பது விக்ரத்வம்ச வியாபாரத்துக்கு மங்களம்ன்னு பேரு விக்ரங்களை நாசம் செய்யக்கூடிய தன்மை உடையது அது செய்யல சொன்னா பாவகர்மங்கள் செய்ய உள்ளாசிரியர்களுக்கு இருக்கலாம் சடையில் ஏற்படும் அப்படி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அது பகவானுடைய அனுக்கரகம் தடுக்கும் அதிக செய்ய வேண்டிய கடமை இருக்கு ஆசிரியர் நூல்களில் மட்டும்தான் ஆசிரியர் நூல்கள் செய்யமாட்டாங்க அந்த நூல் முற்றி பெறுதுன்னா முற்றி பெற்றா என்ன பெறாவிட்ட என்ன இருக்கேன் அது லாபம் இல்லை அதனால அது பிரச்சனை இல்லைங்க அதனால காப்பு அதாவது தருணமா தருணம் மாது உமை இளமை அழகு இதெல்லாம் இருக்கிற உமாதேவி அப்படிப்பட்ட உமாதேவி முகத்தாமரைக்கு எழும் முகமாகிய தாமரை அரணனை அந்த அம்மா முகம் தாமரை போன்று இருக்கிறது ஆனால் தாமரை இன்னும் விரியில மொட்டை இருக்கிறது அதற்கு விரிவிறேன் அரண் உதித்து அருணன் சூரியன் தன் தாமரை கண்ட உடனே விரிய அப்படி போல உதிக்கிறார் அந்த உதிக்கிறவர் யாரு மாமுகனன் யானை அவர் தோட்டுகிறார் அதாவது அவருக்கு மகனாக பிறகுறார் அது விரிது அந்த முகம் ஆகிய தாமரை விரியுது அதோட அடியர்வார்புரி கருணை மாமதனாக காட்டு மாமுகன் அடியார்களுக்கெல்லாம் அருள் செய்யக்கூடியவர் கருணையே வடிவமாக உள்ளவர் மாமதம் அவருக்கு யானைக்கு எப்படி மதம் பிடிச்சா அது அடக்க முடியாத அப்படி போல கருணையாகி மதம் பிடிச்சிருக்கான் அந்த விநாயகருக்கு கருணை செய்யறார் அதில் தீவிரம் பாட்டு மாமகன் சரண வாரிச மலர் அவருடைய திருவடிகள் என்று சொல்லக்கூடிய வாரிசம் தாமரை மலர்களை தலையில் கொள்ளுவான் சிறசின் மேலே சூட்டிக்கொள்வோம் என்ன மங்களம் கொள்ளுதல் அல்லது வனம் இதெல்லாம் வரப்படாது வந்த வரல என்னதான் வசதி தேசமங்கலம் நமஸ்கரிக்கிறேன் அல்லது மனமே நாடு கருதுவாயாக சிந்தனை செய்வாயாக இதெல்லாம் வந்தாக்க நமஸ்கார மங்கலம் அப்படி நமஸ்கார மங்கலம் பெரிய இருக்கும் வாழ்த்து வனக்கு வசதி இயல்பு குரல் பொருள் இயல்பு குரல் என்று தமிழக சொல்வாளர்கள் அது ஆசீர்வாத மங்கலம் நமஸ்கார மங்கலம் வசதி சேசமங்கலம் வடமுறையில் சொல்வார்கள்ட்டி சித்தன் பொருட்டாக கோரிக்கை இருக்குமே ஆனால் அது ஆசீர்வாத மங்களம் கோரிக்கை எல்லாமே வெறும் நமஸ்காரம் மற்றும் நமஸ்காரம் என்ற முறையில் முடியுமே ஆனால் அது நமஸ்கார மங்கலம் முடியாமல் அது வசுடைய பெருமை மட்டும் சொல்லி முடிக்கிறது இருக்க அது ஆசீர் அது ஆசீர்வாத இல்லை வசூனி அம்பளவான நடிகனை தொடருவார்க்கு இன்பம் வீடும் எழுதியும் வருமே என்று ஒரு பாட்டு யார் கும்புறாங்கன்னா அது வருமன்னு சொல்லியிருக்கேன் ஒழிய நான் கும்புறேன் சொல்லல அதுல அது பெருமை வசதியோட பெருமை அப்படி போல மூணு எது செய்யலாமனு சொன்னா எது செய்யலாம் அவங்க விருப்பம் எல்லாம் ஒண்ணுதான் ஆக பக்தி தான் பிரதானம் இங்க பக்தியின் அடிப்படையில் செஞ்சா பணம் உண்டு இல்லைன்னா வறுமனே செய்யும்போது பாதங்கள் குறைச்சான் திரிகரணங்களாலே வழிபாடு செய்கிறோம்னு அர்த்தம் சரீர் சுள்வாங்க குழுவாங்கன்னா காய்த்தால் வணங்குவான்னு அர்த்தம் அப்புறம் மனதினால தோ தியானிப்போம் வாக்கினால் தோத்திரம் அர்த்தம் இப்போ திரிகரணாலும் செய்கிறோம் அப்படி செய்கிறதுனால இந்த நூலானது தடையில்லாக்க நிறைவேறும் என்பது கருத்து மகையின் முடிமணியை தெய்வசிகா மணியை அடியவர்தும் கண்மணிகை மாயை பெயர் கொண்டவருள் இருக்கும் தினமணியை முக்கட்பெருமணியை அகத்தி நூக்கோர் விளக்காக இருத்தி ஏர்கொண்ட விவேகசெந்தாமணிய நூல் அதனு எடுத்து எம்பும் வேதாந்த பரிச்சேத பொருளை நேர்கொண்ட தமிழ் விருத்தை ஆப்பதனால் தெரிய நிகழ்த்துவன் வேதாந்த சூடாமணி என்றே பாயிரத்தில இரண்டாவது பாட்டு இந்த சூடாமணி வேதாந்த சூடாமணி வந்த விதம் அதற்கு பெயர் அதிகாரி உடைய சம்பந்தம் பயன் இதெல்லாம் சொல்ற சீர்கொண்ட அருமையின் முனிமணினியை மக்களுக்கு உயர்வை தரும் உறுதிப் பொருளை தமது இடத்து எல்லை மாணிக்கம் எல்லையை முடி மேலான அர்த்தம் காண்பதற்கு அரியதாயிருக்கின்ற வேதங்களின் சிறசிறு விலங்குகளும் சுத்த பிரமும் ஆகிய சிவ மாணிக்கத்தை அதாவது பிரம்மஸ்வரூபம் எடுத்துக்கிட்டார் அந்த பிரம்மஸ்வரூபத்தை மனதில் இருந்து கொள்கிறேன் எல்லாம் வரிசையா சொல்லி இவ்வளவு நான் மனசுல வைத்து நூல் செய்கிறேன் அர்த்தம் எப்படி இருக்கு பிரம்மஸ்வரூபம் வேதத்தின் முடியா இருக்கு வேதத்தினுடைய கடைந்த நிலை வேதத்தினால வரையல் சொல்லப்பட்ட வேதத்துக்கு அடங்காத அப்படிப்பட்ட வசது அப்படிப்பட்ட மாணிக்கத்தை முனியை மணி என்னை மாணிக்க அர்த்தம் பண்றாங்க தெய்வ சிகாமணியை பிரம்மா முதலிய தேவர்களின் மொழியில் விளங்கும் காரண பிரமமாகிய அன்பு மாணிக்கத்தையும் மாயில பிரதிபித்த மயர்பிரமம் முதலம் சம்பந்தம் ஏற்படும் காரணபிரமது மூன்றாவது அடிவாரம் கண்மணியை சரணடைந்தவர்களுடைய அகக்கண்ணில் குருவாய் விளங்கும் என்ப அதாவது சிஷ்யர்கள் குருநாதர் சரணாதர் அடைஞ்சாக அவருடைய உள்ளத்தின் கண்ணே எழுந்து எழுப்பார் அப்படிப்பட்ட குருநாதர் ஆகிய கண்மணி கண்ணில் எப்படி கருமணி ஒளி கொடுக்கிறதுக்கு சகாயம் பண்ணதோ அப்படி போல இருக்கின்ற குருவை மாயை பெயர் கொண்ட இருள் இருக்கும் தினமணியை மாய என்னும் பெயர் பெற்றுள்ள அஞ்ஞான இருளை கெடுக்கும் பிரம்மாகார விருத்தி ஞானமாகிய சூரிய மாணிக்கத்தை இங்கு மாயை என்பது இருள் அது ஒழிக்கிறது பிரம்மா பிரார விருத்தி அது சூரியன் போல இருக்குன்னு அர்த்தம் பண்றார் இது ஒரு வேதாந்தத்தில் இதுதான் முக்கியம் அகண்ட அகண்ட விருத்தி இருக்க அந்த விருத்தி தான் ஞானத்தை கொடுக்கும் அதையெல்லாம் பரிச்சன விருத்திகள் அபரிச்சன விருத்தி இந்த விருத்தியை தான் விருத்தி பண்ணும் விருத்தி பண்ணாதான் அஞ்சா நாசம் பண்ண வேலை இல்லை நாசம் அதனால அப்படிப்பட்ட அகண்டியையும் அகத்தினுக்கு ஒரு இலக்காக இருத்தி முப்பட்டு தீவமாக வைத்தனர் இவ்வளவும் என்னுடைய உள்ளத்தின் கண் விளக்கம் கொடுத்துட்டு இருக்குறதுனால நூல் செய்கிறேன் அப்படிங்கிறார் எவ்வளவு கணக்கா கொண்டு போறார் பாருங்க ஏற்கொண்ட விவேகசிந்தாமணியனும் நூல் அதனூல் சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் முதலிய அழகு பத்தும் தன்னிட கொண்டுள்ள விவேக விவேக சிந்தாமணி என்கின்ற சாஸ்திரத்தினுள் சாரமாக முக்கள் பெருமணியை சோமசூரியாகினி என்னும் மூன்று கண்களுடைய பெரிய காரிபருவமாகியத்தை எத்தனாச்சு பிரம்ம சுவரப அதிஷ்டானம் அப்புறம் பிரதிபம் மாயாவிட்ட காளான பிரம்மம் அப்புறம் அதற்கு மேல குருணா அது கூட அப்புறம் தான் சொல்லணும் முக்கள் பெருமி சொல்லணும் காரரி பிரம்மன் அதன் பிறகு குருநாதன் குருநாதன் இவ்வளவும் அகத்தியனுக்கு ஒரு விளக்காக இருத்தி சித்தத்தின் கண் ஒப்பற்று அதீபமாக வைத்து இப்போது அது ஏற்கொண்ட ஏக சிந்தாமன் நூல் அதன் நூல் இது கனட பாஷையில் இருக்கின்றது சிந்தாமன் என்று சொல்லப்படுகின்றது அதனுடைய சாரமாக எடுத்து இயம்பும் வேதாந்த பரிச்சேத பொருளை எடுத்து கூறுகின்ற வேதாந்த பரிட்சேதம் என்ன அர்த்தத்தை அர்த்தம் அது அவர் வேதாந்த கருத்தில் உள்ள பாடல்கள் ஆறு பண்ணியிருக்காராம் அந்த நாட்டில் ஆறு பிரபலம் சர்சராஸ்திர கருத்தான பேர் அவருக்கு ஆறு அது ஒரு பகுதி நேர்கொண்ட தமிழ் விருத்த யாப்பதனால் தெரிய நேர்மை கொண்டுள்ள தமிழில் விருத்தப்பாளர்களாக மந்திரிகாரிகளுக்கு விளங்குமாறு வேதாந்த சூடாமணி என்று நிகழ்த்துவன் வேதாந்த சூடாமணி என்கின்ற திருநகாமத்துடன் ஒரு நூலை கூறுகின்றேன் அன்றிய அசை அதாவது முதல்ல பிரம்மஸ்வரூபம் அவருக்கு காரணபிரம்மம் அவருக்கு காரியபிரமம் அவர் மேலே குருநாதர் அவர் மேல அவர் அருளாலே அகண்டகாரவருத்தி இவளையும் மனதில் வைத்துக் கொண்டு இந்த கடநாட்டில் யோகி சொல்லப்பட்ட வேதாந்த பரிசயக்கூடிய ஒரு பிரிவு எடுத்து வேதாந்தூடாமணி சொல்லக்கூடிய பெயர் இருந்தது விவேக் சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய நூல் இருந்தது இப்ப நான் வேதாந்தூடாம பெயர் கொடுத்து செய்கிறேன் என்று இந்த நூலில் சொல்லிக் கொள்கிறார் இப்ப இதுவரைக்கும் இவ்வளவு இருந்து தமிழ் பாடல்கள் மொழி பெயர் சொல்லியிருக்கிறேன் சொன்னார் இந்த பாடல அதிகார விஷயம் பயன் சம்பந்தம் சொல்லியிருக்கார் இந்த நூலுக்குள்ள நூல்முறை சொல்லும் போது அனுபவ சட்டத்தில் சொல்லுமன்னு விதி இருக்கு எந்த ஆதிலும் சொல்றதே இது இவரும் காட்டல இவரு காசி காஞ்சாமட்டல பொன்னம்பி சாம காட்டல அவர் தான் நூலு புறம்பில்லாம செய்யறாங்க எல்லாரும் நூல் செய்யறாங்களே இல்ல தெரிய வச்சிருக்கேர் கொண்டுள்ள தமிழில் விருத்தப்பாளர்களாக யாருக்கு மந்த அதிகாரிகளுக்கும் இடம் இல்லமாறு சொன்னாரு அப்ப தெரியவே வருது இல்ல யாருக்கு மந்த அதிகாரி கூட ஆக அதிகாரிகள் யாரு அதாவது மந்தன் மத்தியமன் தீவிரம் தீர நாலு அதிகாரிகள் அப்ப அதிகாரிகள் யாரு நாலு அதிகாரம் வச்சுக்கலாம் மந்த யாரும் அதிகாரி தெரியனால அதிகாரி அறிமுகப்படுத்த பரிச்சயம் வேத பரிட்சம் என்ன பொருள் ஜீவன் ஐக்கம்தான் ஐக்கியம் சொல்லக்கூடியதுதான் இந்த சாஸ்திரத்தின் கருத்து அதான் பொருள் அப்புறம் பயன் எது இருள் இருக்கும் தினமணி இருள நாசம் செய்யக்கூடியது அகண்டகார் அப்ப அதான் பயன் இப்ப படிக்கிறதுனால அகண்டகார் உற்பத்தி ஆகி அந்த அஞ்சானத்தை நாசம் பண்ண உடனே தத்து ஞான உண்டாகும் இது பயன் சம்பந்த இதை நிகழ்த்துவலன் எவ்வளவுக்கு நான் சொல்றதுனால சம்பந்தப்படுத்துகிறேன் எப்படி அதிகாரிக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் விஷயம் என்ன வேதாந்த பரிச்சேத பொருள் வேதாந்த பரிச்சாத பொருளை நிகழ்த்துவன் நிகழ்த்துவான் சம்பந்தம் அப்புறம் அதிகாரிக்கும் பயனுக்கும் சம்பந்தம் தெரிய இருள்கினியை நிகழ்த்துவன் சம்பந்தம் ஆகுது தெரிய நிகழ்த்துவன் நூலுக்கும் அதாவது அதிகாரிக்கும் நூலுக்கும் சம்பந்தம் தெரிய நிகழ்த்துவன் அப்புறம் வேதாந்த பரிச்சேத பொருளை நிகழ்த்துவன் அப்படின்னு சொன்னா நூலுக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் ஆக இவ்வளோ சம்பந்தங்கள் நிகழ்ச்சுவது நமக்கு ஆகவே அதிகாரி விஷயம் சம்பந்தம் பயன் நாலு அதிகாரி அல்பது பேரு பாடல்காரி தெரிய என்கிற சொல்ல தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வேதாந்த பரிச்சரியாத பொருள்ங்கிறது விஷயம் அப்புறம் பயன் இருள் இருக்கும் தினமணி நலண்ட ஆர்வத்தை நிகழ்வத்துக்கும் சம்பந்தம் ஆக நூலுக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் அப்புறம் அதிகாரிக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் அதிகாரிக்கும் பயன்களுக்கும் சம்பந்தம் அதிகாரிக்கும் விசாரத்துக்கும் சம்பந்தம் அது கருத்து கர்த்தர்பாக சம்பந்தம் பேரு இப்படி சம்பந்தங்கள் பல இருந்தாலும் கூட குறிப்போ நார் சம்பந்தம் சொல்ற வழக்கம் அது சம்பந்தத்தை பற்றி வாழ்ந்து சொல்லியிருக்கார் என்பது இதை விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிறோம் பொருடறித்த விவேகணி அதனுள் அடரை வேதாந்தன் பொருளினை முன்னீர் வரைப்பினுள்ள கரிய செந்த தமிழால் புனைதல் செய்தான் பெருகு சுவை நர ஒழுகு புனை பாப்பிடற்றுவான் அவர்க்கே சாத்து சிவ பிரகாசன் கவிஞர் வேந்தே வேதாந்த சுடாமணியில சிறப்பு பயணம் தற்சிரப்பாயிரம் தன் அடிச்சிருக்க சிறப்பாயிரம் சிறப்பு பாயிரம் இப்பு பூ வரணும் சிறப்பு பயணம் சிறப்பு பாயிரம் வரணும் இப்பு பூ வரணும் சிறப்பாயம்ாயம் இதன் பொரு பெரு நொழுகு அளவில்லாது பெருகிய நவரசம் என்னும் தேன் உழுகின்ற செம் சொல் மலரால் அழகிய சொற்கள் ஆகிய மலர்களால் புனை பா பெரும் தன் மாலை தொகுத்த பாடல் ஆகிய பெருமையும் இனிமையும் வாய்ந்த மாலையை கருமிர வானவர்க்கே சாத்து திருநீல கண்டத்தை உள்ள சிவருமானுக்கே அணிவிக்கின்ற கவிஞர் வேந்து சிவபிரகாஷ் சுவாமிகள் என்னும் கவிஞர்களுக்கு அரசன் அனதிகாரிகள் அறிதற்கு அது கீழே வரணும் அது இதுல என்னும் கவிஞர் வேந்தன் அரசன் அருமறை பொருள் தெரித்த இங்க எழுதுன அநதிகாரிகளுக்கு அருமையாக உள்ள வேதாந்த வேதாந்தங்களை விளக்கமா கூறிய விவேக சிந்தாமணி அதனு விவேக சிந்தாமணி என்னும் நூலின் கண் அரை வேதாந்த பொருளை சொல்லப்படுகின்ற வேதாந்த பரிச்சோதனத்தின் பொருளை பொருள்களை முன்னீர் வரைப்பின் கடல் சூழ்ந்த உலகத்தின் கண் உலகு அரிய செஞ்சொல் தமிழால் புனைதல் செய்தான் உயர்ந்தோர் கண்டு உபக்குமாறு செந்தமிழ் பாடலால் அழகாக வேதகாந்த சூடாமணி என்னும் ஒரு நூலாக இயக்கி அருகினான் இது அவர்கள் சகபாடிகளோ அல்லது சீச்சர்களோ அல்லது மேன் இது செய்கிற பழக்கம் இந்த நூலுக்கு சிறப்பு பயிரம் பேர் அதாவது சிவபிரகாஷ் சுவாமி சக்கரவர்த்தி மகவிஞர் அப்படிப்பட்டவர் சார்ந்தவர் சிவனை தவிர வேறு யாரையும் பாடமாட்டார் அவரு அப்படிப்பட்டவர் இந்த வேதாந்த பரிச்சாரம் சொல்லக்கூடிய கடபாஷையில் இருக்கின்ற செய்யப்பட்டதை தமிழ் படித்து அதிகாரிகள் அறிந்து கொள்வதற்காக நல்ல தமிழ் பாடல்களால் பாடியிருக்கார் நல்ல தமிழ் பாடல் தான் அவங்களுக்கு நம்ம கெடிசா தானே இருக்கு படிக்க முடிய படிக்க முடியாட்டி இருக்கு மானவோம் ஆமாம் கெடிசான பாடல்கள் அப்படிப்பட்ட பாடல்கள் இது என்று சிறப்பு பயிரம் பண்ணியிருக்காங்க ஆகவே இந்த சிறப்பு பயிரம் மூலமாக இந்த நூல் பிரபலமான நூல் மிக உயர்ந்தது அஜ்வே சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டது அதோட மற்ற சாஸ்திரங்கள்ல சொல்ல சொல் சொல்ல முடியாத சொல்களெல்லாம் சேர்த்து இருக்காங்க சொல்லுவாங்க வேதாந்த நிகண்டு நிகண்டு ஒன்னுக்கு பல அர்த்தங்கள் அகராஜன் சொல்றாங்க அந்த அர்த்தங்கள் இருக்கு அந்த அர்த்தங்கள் இதுல வேதாந்த பரிபாஷைக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிக்கிட்டே போவாரு அதனால இது ஏதாவது நிகைகள் என்ன பேருக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த நூல் படிக்கிறது சிரமம் தான் மரணம் கூட ஆகிறது இல்லை இருந்தாலும் ஏராளமான விஷயங்களை தன்னகத்தை கொண்ட பெரிய சாஸ்திரம் என்பதை இனி படிக்கும்போது நல்லா தெரியும் வேதம் ஒரு நான்கும் இருக்கு யஜோர் சாமம் என்னும் நான்கு வேதங்களும் சந்தசு கல்பம் வியாகரணம் சிச்சை ஜோதிடம் என்னும் ஆரங்கமும் அந்த நியாயம் என்ற தர்க்கமும் விருதி புராணம் மீமாம்சையும் மனு முதலிய ஸ்மிருதியை இருவதும் அதான் பிரம்மம் முதலிய புராணம் பதினெட்டும் எனமாசை அப்புறம் ஒரு பிரம்ம முதலிய புராணம் பதினெட்டும் எனும் வித்தைகள் ஆகும் பதினான்காக சொல்லப்படுவன அதாவது சக்த வித்தைகளாகும் அவற்றுள்ாய் அவ்வித்தைகளுக்குள்ாய் ஐந்கு அத்தியாயமாய் அறுத்த பேதமுறை இருபது அத்தியாயம் உடையதாய் பொருள் வேற்றுமை பொருந்தி இருப்பதால் இரு கூறு ஆம் அவற்றுள் இரண்டு பாகமாக விளங்கும் அவ்விரண்டு பாகத்துள் முதற் கூறு பிறங்கும் அருஜெய்மினி முதற்பாகம் விளங்கா என்ற கருணையுடைய ஜெய்மீன் முனிவரால் சூத்திர ரூபமாகி போதும் ஈரார் அத்தியாயமாயும் இங்க பாருங்க போட்டு பாருங்க அங்கே பாடல படி நேரம் போட்டு சூத்திரூபமாகி போதும் ஈராறு அத்தியாயமாயும் சூத்திர வடிவமாக இக்கு போட்டுக்கிறாங்க சூத்திர வடிவமாக கூறப்பட்டு முறையாய் வருகின்ற பன்னிரண்டு அத்தியாயம் உடையதாயும் கர்ம பொருள் உணர்த்த வேதத்தின் கர்ம காண்ட பொருள் உணர்த்தி வருவதால் பூர்வ மீமம்சை எனப்படும் பூர்வமீமாசை என்று கோரப்படும் அங்கேயும் என்ன அர்த்தம் மீமாசைன்னா என்ன அர்த்தம் ஆராய்ச்சி போடணுமா இல்லையா பின்னாலும் போட்டு இங்க காட்டணுமா இல்லையா பூர்வ மீமாம்சை சொன்னா பூர்வம்னா முதல் ஆராய்ச்சி நூல் என்று சொல்லணும் முதல் அதாவது முற்பகுதி ஆராய்ச்சி சொல்லணும் முற்பகுதி ஆராய்ச்சி என்று கூறப்படும் என்று போடணும் உரை வேதம் நான்கும் அநாதியாய் பரமேஸ்வரனால் சீட்டி தோறும் திருவாய் மறவதாரம் வேதம் நான்கும் அநாதி ஒரு சீட்டிக்கும் ஈஸ்வரனால் சொல்லப்பட்டது அர்த்தம் அதில் இருக்கு வேதம் இருபத்தொரு பேதம் பேதம்னா சாகனாலும் அதுதான் எதிர்வேதம் நூத்தி ஒன்பது பேதம் நூத்தி ஒன்னு போட்டிருக்கு நூத்தி ஒன்னு சொல்லலாம் கூட நூத்தி ஒன்பது தான் கணக்கு ஏன்னு சொன்னா ஆயிரத்தி நூத்தி ஐம்பது வரணும் ஒன்பது தான் இருக்கணும் நூத்தி போட்டுக்கணும் எஜிர்வேதம் நூத்தி ஒன்பது சாம வேதம் ஆயிரம் பேதம் இங்க எவ்வளவு போட்டிருக்கு ஒன்பது போட்டிருக்கு பாருங்க மொத்தம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது கணனுக்கு அதான் உண்மையான கணக்கு மத்தாசன அதாவது நூல்களில் சொல்லப்பட்ட கணக்கு எந்த ஐம்பது அப்ப மொத்தம் கூட்டி பாருங்க நூத்தி ஐம்பது ஆயிரத்தி தொண்ணூத்தி அப்படி வரணும் அதான் கணக்கு எதையும் எப்படியும் எழுதுறது எழுதுறதுதான் நாலு வேதனங்கள் சேர்ந்ததுங்கிறது கணக்கு அது ஒழுங்கணுமா இல்லையா சரி வாக்கியம் விதிவாதம் அர்த்தவாதம் மந்திரவாதம் நாமதேயம் என நான்கு வித பிரேதத்தால் சகல தர்மத்தையும் கூறுகின்றன விதி அரசனை போல மக்களை பாவம் செய்யாது புண்ணியமே செய் என்று இனிப்புதான் விதி வாக்கியம் சட்டம் எப்படி சொல்லுது லஞ்சம் வாங்காதேன்னு போடுது வாங்கிட்டுதான் இருக்காங்க அப்படி போடல அப்படி போல இங்க இதை புண்ணியம் செய் அப்படிங்கிறது செஞ்சிட்டா இருக்காங்க அவ்வளவுதான் அது போலதான் ரெண்டாவது அர்த்தாதம்ர்மங்களை அரசன் துதிப்பது போல துதிப்பதாம் ராஜராணவன் புண்ணிய கர்மங்களை போட்டுக்கிறான் நல்லவர்களை போட்டு அர்த்தம் அது போல துதிப்பது அந்த புண்ணிய கர்மங்களை துதிப்பது மந்திரவாதம் குருவை போல செய்யத்தக்கவற்றை காட்டுவதாம் அந்த வேதம் என்ன செய்து குரு காட்டா இல்ல அப்படி போல இதை செய்ய செய்யாது என்று காட்டுது கெட்ட கார்கள் செய்யுங்கள் என்று யாகாதிகளுக்கு பெயரிடுவது மாதாபிதா குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறாங்களோ அப்படி போல எஞ்சிய ஒரு பெயர் வைக்கிறது சுருக்கமா முடிச்சாச்சு இது யாராளமா போராட்டத்தில் அதெல்லாம் படிக்கிறதுனா ஒரு மணி ஆகும் வேதாங்கம் ஆறு அவை முறையே வேதங்களுக்கு பாதம் அஸ்தம் முகம் கராணம் நேத்திரம் சுதத்திரம் போல் இருப்பனவாம் எப்படி உடம்புக்கு இன்னும் நாப்புக்கு அப்படி போல வேதத்துக்கு அங்கங்கள் உறுப்புகள் அதே சொல்ற சந்தசு சந்தது வியாகர சொல் போட்டு சப்த சித்திய செய்வதோக முதலாம் அச்சர கணிதனம் செய்வதா போட்டிருக்கு அது வந்து வியாகரணத்துக்கு போட வேண்டியது வியாகரணம் அது விளக்கம் சந்தி விளக்கம் மாத்தி போட்டாச்சு மாத்திக்கணும் நமக்குதான் வேலை கொடுக்கணும் பிரயோகாதிகளை கற்பிப்பதாம் யாக பிரயோகம்னா இந்த யாகத்தை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு விளக்கம் சொல்றது கல்பம் அப்புறம் சிக்ஷை அனுதாத்தா நான்கு வித சுவாகபூர்வமான சொற்களின் வரிசை கிரம வேதாத்திய வேத அத்தியாயம் போகணும் போட்டால் சரியா போயிடும் வேத அத்திய அத்தியானாதிகள் அத்தியாய இயல்ல சேத்துக்குறம் அத்தியயம்னு சொல்றாங்க இல்ல அத்தியயம் சேத்தி போட்டா படிக்கு வரோம் திருப்பி போட்டே படிக்கு வரோம் அத்தியாயனாலே வேணும் அத்தியாயனா படிக்கிறதுன அர்த்தம் வேறனா உதாத அந்த அபடினா ஊர் சொல்றது ஆர் சே அதறாங்க இல்ல அனுதாதா நடத்துறமா சொல்றது சொரிதா கீழத்றமா சொல்றது மூணேதுமா சொல்றது ஹனி எழுதறாங்க இல்ல ஒமா <laughs> படிச்ச அது சரிய அது வேற விஷயம் சொல்றது சொல்லணும் கன்னியாகுமரியிலிருந்து அப்புறம் சித்தன் அதரிதா பிரசயம் நான்கு வித சுவாகபூர்வமான சொற்களின் வரிசை கிரும வேதாத்தியதா சேர்த்து படிக்கணும் வேதராத்யாதிகள் அத்தியன சொல்றாதான் நட்சத்திரம் யோகம் கரணாதிகளால் வைதிக கர்மங்களை செய்வதற்கு காலத்தை தெரிவிப்பது தான் நல்ல காரியங்களை செய்யணும் செய்யணும் ஏகாதி கர்மங்கள் எல்லாம் மழை இல்லாத காலம் செஞ்சாதான் முடியும் மழை ஜோனி பெய்யுது ஏகம் போடா சரி காலத்துல நிர்ணயம் பண்ணணும் இந்த காலத்துல மழை வருதா ஜோதிட என்ன பண்ணிருக்கேன்னா நிறுத்தம் நிறுத்தம் பண்ணிடல நிறுத்தாங்கல்ல அட்டை அப்படியே அர்த்தம் பண்ணிக்கிட்டது அர்த்தம் பண்ணிட்டு வைதிக சப்தத்தை அபிநயத்தால் காட்டுறாங்க அபிநயம் பண்றாங்க நிறுத்தம் இருக்குமானம் இல்லாமல் தெரிஞ்சுக்கோங்க வயசு பத்தி அபிநிலைத்தால் காட்டுவதாம் அபிநயம் பண்ணா கை கால காட்டுறாங்களா அபிநயம் அபிநயம் இல்ல வேத மந்திரங்களின் அர்த்த ஞானத்தின் அர்த்த ஞானத்தினை உண்டாக்கும் இந்த பத்தில போட்டு நமக்கு சந்தேகம் பண்ணிக்கலாம் வேத மந்திரங்களின் அர்த்த ஞானத்தினை உண்டாக்குவதாம் மந்திரங்களுக்கு அர்த்த ஞானம் வேணும் இல்லவா அது சொல்றது பட்டமலம் பண்ணலாம் சொல்லும்போது சரி அதுக்கு அர்த்த தாரணம் வேணுமா இல்லையா போட்டுபகம் உபகம் இருக்கில் துணை அங்கங்கள் அது தர்கசாஸ்திரமாம் அதுவும் நியாயம் வைசேடிகம் என இருவகையம் நியாயம் பிரமாணம் முதல் நிகரக்தானம் ஈராயில் உள்ள பதினாறு பதார்த்தம் நிறுவனம் செய்வதாம் வைடே சாஸ்திரம் திரவியம் முதல் அபாவம் இராத ஏழு பதார்த்தங்கள் நிறுவனம் செய்வது இதெல்லாம் நியாய வைசேடிகாஸ்திரம் வைசேக சாஸ்திரம் கபில சாங்கிய சாஸ்திரம் இதெல்லாம் கொஞ்சம் ஒத்து வரும் அதெல்லாம் மூணு சாஸ்திரங்கள் சாங்கியம் இதெல்லாம் மூணும் கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளவுதான் மீமாம்சை தர்மத்தையும் பிரம்மத்தையும் ஆராய்ச்சிங்கிறது ஆராய்ச்சின்னு சொல்றது தர்மத்தையும் ஆராய்ச்சியையும் நுழுவலாம் அதுவும் முறையே பூர்வீமா உத்தரவினப்படும் ஸ்மிருதி ஸ்மிருதி என்ன என்ன அர்த்தம் சிந்தனை செய்து எழுதக்கூடியதுக்கெல்லாம் பேர் ஸ்மிருதி அப்படின்னு சொன்னா இது ஈஸ்வர வாக்கியம் சொல்லப்பட்டது ஈஸ்வர வாக்கியத்தை சிந்தனை பண்ணி அவர் மேல இவர்களது அப்படின்னு சொன்னா நான்கு வேதங்கள்லாம் சூரியன் பிறகு அது அனுசாரமாக சிந்தனை பண்ணி செய்தது மனிதருதி இதெல்லாம் பௌதிகளும் சூரியதான் பௌதிகை சிந்தன பண்ணி செஞ்சது முதனூல் அது சொல்றது ஆகவே முதநூல் வேதம் அப்புறம் வழிநூல்கள் சார் நூல்கள் அதான் சொல்றார் வினையின் விளங்கிய முதநூலாவும் விளக்கம் நீழங்கி அறிந்த முனைவன் கண்டது ஈஸ்வரன் செய்யப்படும் அர்த்தம் அழியாமல் வழிநூலாகும் முடி பொறுங்கொத்து வேதத்தை சொன்ன ஈஸ்வரன் கேரு அவர் நூலுக்கு மாறுதலான அர்த்தம் முடி பொறுங்க பின்னோன் பின்னர் அவன் வேண்டும் விதப்பம் வேண்டுக்கும் திருத்திக்கலாம் செய்வது பெயர் அதான் பெயர் அப்புறம் மூணாவது ஒரு சிறீரை தொடங்கி திரும்பி வேறு புடைநூலாகும் சார்பு நூல் திருப்பூல் அர்த்தம் ரெண்டுக்கும் வடிநூலுக்கும் முதல் நூலுக்கும் ரெண்டே ஆதாரம் அழைத்துக்கொண்டு மற்ற வேண்டிய அளவுக்கும் அப்படி செய்யறது சார்பு நூல் அதான் புடைநூலின் பெயரும் ஆக இலக்கணம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு ஆக இந்த நூல்களுடைய இலக்கணம் இதுதான் முத நூல் ஈஸ்வர வாக்கியம் இரண்டாவது நூலு பெரிய அவதார திருத்தல்கள் பெரியவர்கள் சொல்லக்கூடிய பௌக்கிகிதை பிரம்மசூத்திரம் மின்ஸ்மிருதிகள் இதெல்லாம் தான் அது அனுசாரம் இருக்கும் பிறகு திருக்குறள் நாரடிகால் இப்படி எல்லாம் இருக்கு இதெல்லாம் வழிநூல் சார்ந்த நூல் பொடிநூல் இது கொஞ்சம் மாதிரா இருக்கும் அது கொஞ்சம் ஆனாலும் வேதக்கிறதுக்கு புறம்பா இருக்காது அப்படிங்க இப்படிப்பட்ட வழிமுறைகள் என்று தாசனம் சொல்லப்பட்டிருக்க அதனால இது விருது என்ன சிந்தனை செய்து எழுதப்பட்டவர்கள் அது வருணாசிரம தர்மங்களை கூறும் நூலாம் இவங்க வகுக்கிறது ஈஸ்வரதிக்கு புறம்பில்லாமல் நாள் வருணங்களை வகுக்கிறது நாலு ஆசிரமங்களை வகுக்கிறது அவன் கேள்வி சொல்லார் இல்லை வருணங்களை நானே வகுத்தேன் அப்படிங்க இதுவும் மனு அத்திரி ஆரிதம் விஷ்ணு யாஜ்யவர்கியம் புகணம் ஆங்கிரீசம் யமம் ஆபஸ்தம்பம் சம்பர்த்தம் கார்த்தியாயனம் பிரகதஸ்பதி பராசம் பராசனம் வியாசம் சங்கம் லிஹிதம் தச்சம் கௌதமம் ததாதபம் வசிஷ்டம் என இருவது வயத்தம் வாய்க்காலம் கூட சிறிதுதான் வற்றுள் மனு கிரேடத்திற்கும் கிரேதாகத்திற்கும் சங்கமமும் லிகிதமும் வியாபாரத்திற்கும் பராசரம் கழிவுகத்திற்கும் முக்கியமாகும் கழிவுகத்து பராசரஸ்மிருதிதான் நல்லதான் மசிரியில் உடம்பு பார்க்கலாம் பராசரார் வியாசர தாய்ப்பனார் நசிகேதா முதலிய உபஸ்மிருதிகளும் ஜபால ஸ்மிருதி நரசதி இதெல்லாம் உபநிசத்துக்கள் உபனிசத்துக்கள் அப்படின்னு சொன்னா வேதர கருத்தை வைத்துக் கொண்டு பிற்பட்ட குருமார்கள் செய்த சாஸ்திரங்கள் அதுதான் வேதத்துக்கு அனுசாரமா உள்ளது உபனிசத்துக்கள் தான் என்ன நரசிகை பாருங்க யமங்கிட்ட போய் உபதிய கேட்டுக்கிற மாதிரி கதை அமைப்பு அது அமைப்பு அதே போல ஜாபால சிறுதி அப்படித்தான் ஜாபாலுடைய மகன் பேர் ஜாபாலன் அவர் ஏற்படுத்தியிருக்கார் அதான் நமக்கு ஆதாரம் மத்த மூணு வருடத்துக்காக தனியார் பெற்றுக்கணும் வேறதா ஹத்திகாமன் ஜாபாலன் ஹத்திகாமன் அப்புறம் ராமாயணம் பாரதம் செய்வாகமம் வைஷ்ணவாகவங்களும் மந்திர சராசிரம் சாங்கிய சாஸ்திரம் யோகசாஸ்திரம் முதலியன நடக்கணும் தான் சிந்தனை பண்ணி செய்ய அர்த்தம் சொல்லுங்களை வாங்கி வைத்துக் கொண்டு அதுக்காக மன்னன் இல்லாமல் சிந்தனை செய்ய செய்வது அர்த்தம் பண்ணிக்கணும் அது அர்த்தம் இங்க எழுதுல வரும் ஒரு சொல்லு சொன்னா அது சொல்லுக்கு அர்த்தம் சொல்லிருக்கணும் அர்த்தம் சொன்னதான் வியாக்கியானம் பண்ணணும் அது முறையே காரணம் இங்க இங்க மட்டும் சொல்லியா இருக்க அப்புறம் புராணம் அது சிருட்டி உபசிறிட்டி வம்சம் மனுவந்திரம் வம்சானுசரிதம் என்னும் பஞ்ச லட்சணங்களையும் சகல வைதிக தாந்திரிக கர்மங்களை கூறும் நாம் இது பதினெட்டு இதன் பரமதார்பயம் இது பதினெட்டு இருக்கான் பரம தாற்பயம் உபனிஷத்துக்கள் பொருளை விளக்கி கூறுவதாம் இதில் சைவம் விஷ்காந்தம் லிங்கம் கூர்மம் வாமனம் வராகம் மார்க்கண்டேயம் பௌசியம் பிரம்மாண்டம் என்னும் பதினெட்டும் சிவபுராணமாம் இதுல எழுதிருக்கோட்டிருக்கார் கொஞ்சம் பத்து இது பதினெட்டு பதினெட்டு பிரிவுகள் இப்போ பதினெட்டு பிரிக்கிறார் பத்து சைவா புராணங்கள் சிவபுராணாம் நாரதீங்கம் பாகவதம் கார்டம் விட்டு என்னும் நாலும் விட்டு புராணங்களாம் பிரம்மம் பத்மம் என்னும் இரண்டும் பிரம்மாவின் புராணங்களாம் பிரம்ம கைவர்த்தம் சூரிய புராணம் ஆக்னேயம் அக்னி புராணமாம் எவ்வளோ அய்வு நூல் வேதாங்க உறுப்பு நூல் நியாயம் அளவை நூல் மீமாம்சை ஆராய்ச்சியின் நூல் குருதி தர்ம நூல் புராணம் பழமை நூல் என கூறப்படும் நீங்க அர்த்தம் பண்றதும் கொஞ்சம் படித்ததா தேர்ந்தது உபவேதங்கள் ஆயுர்வேதம் அர்த்த வேதம் தனுர்வேதம் கந்தர்வேதம் என்பதாம் இதனால உபவேதங்கள் இதில் வியாதி நிதானம் நிதானம் வியாதி சின்னம் மந்திர ஔஷத சிகிச்சை என்பவற்றில் ஆயுள் ஆரோக்கியம் முதலியவற்றை தெரிவிக்கும் ஆயுர்வேதம் ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்றாங்க அது உடம்பு பற்றி சொல்லக்கூடிய சாஸ்திரம் ஆயுர்வேதம் அது அனுசாரி சித்த வைத்தியம் அலோபதி ஹோமியோபதி என்ன அதுதான் அப்புறம் தட்சணை நெய் அவி முதலிய உபகரணங்களால் தர்மார்த்தம் முதலியவற்றை பெறும் வழியை கூறும் நூல் அர்த்த வேதமாம் பொருள் அர்த்தம் என்ன பொருள் உலக போக பாக்கியத்துக்குள்ள வழிபொருளை சொல்றது அர்த்த வேதம் கே நீஸ்திரம் அஸ்வசாஸ்திரம் சிற்பசாஸ்திரம் முதலிய யாவம் இதில் அடக்கம் இதிலேயே ஒரு அர்த்தம் அதில் அடக்கமாக பகைவரை வெள்ளுதற்குரிய மந்திர பிரயோகம் அத்திரப்பிரயோகம் முதலியவற்றை கூறும் நூல் தருர்வேதமாம் தனுர்வேதம் பெயர் தனுர்வேதம் தருள்னா அதைப்படி சொல்வது மட்டுமல்ல ஆயுதங்களை சொல்றது பிரதான தருள் அப்புறம் சாமவேத முதலியவற்றில் சரிகமபதனி என்னும் சப்தஸ்வர கீதங்களை கூறும் நூல் காந்தர்வேதமாம் சாமத்தில் அந்த இசை போய் சொல்லியிருக்காங்க சரிமை பதனி அப்படிங்கறத ஏழு சுரங்கள் இது காந்தர்வேதம் இருக்குன்னா எல்லாவித காரியங்களும் பண்ணிட்டாங்க ஓய்வுக்காக பொழுதுபோக்கு உல்லாசம் அதுக்காக காந்தர்வேதம் பண்ணாங்க அதில் இசை தேவைப்படுது இயல் இசை நாடகம் தேவைப்படுது எல்லாம் மூணுமே அது கலந்து வரும் அதுக்காக காந்தர் வேதம் தயார் பண்ணாங்க உப வேதனம் இது நாலு வேதங்கள் இதோட முடிஞ்சது அடுத்த பாட்டு ஆரம்பம் ஜெய்மினி சூத்திரத்திற்கு மிக்க சாபரமென்றொரு பாடியுரியது ஏற்றமிகும் அம்மி மாம்செய்க்கும் அதம் பாட்டமென ஒன்று பட்டாச்சாரியனால் வந்தன்று போற்றும் அவடனாகிய பிரபாகரனால் பூகள் பிரபாகரம் என ஓர் மதாந்தரம் நன்கமைய ஆற்றியவச் சாவர பாடியத்திற்கு விளங்க ஆக்கப்பட்டுலகம் எல்லாம் அறிந்திட நின்றது வேதாஞ்சோடாமணினி மூலமும் பிரம்மானந்த விளக்கம் என்பவரையும் எங்க போட்டிருந்த மாறி போட்டிருந்தனர் இந்த வேதாஞ்சூடாவிட இரண்டாவது பாட்டு இது இந்த சாஸ்திரத்தில் அத்வைத கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல் எப்படி வந்தது என்ற கிரமத்தை சொல்லக்கூடிய சாஸ்திரம் இது ஒன்றுதான் மற்றாத சொல்லப்படலை வேதராஞ்சாஸ்திர தாற்பயம் இதேதான் எடுத்து சொல்றாங்க இருந்தாலும் வேதராஞ்சாஸ்திரம் எப்படி வந்தது அதனுடைய வரலாறுகள் என்ன இதெல்லாம் பத்தி விளக்கம் சொல்லி நூல ஆரம்பிக்கிறார் சொல்றார் அந்த ஜைமினி முனிவர் கூறிய சூத்திரத்திற்கு மிக்க சபரம் என்று ஒரு பாலியம் புரியப்பட்டது சபரம் என்னும் முனிவரால் சிறப்பு சாபரம் என்பதாக ஒரு பேருரை செய்யப்பட்டு ஏற்ற மிகும் அம்மீமாசைக்கு மதம் பாட்டம் என பட்டாச்சாரியனால் ஒன்று வந்து அன்று புகற்றும் அவன் சீழன் ஆகிய புகழ் பிரபாகரனால் புகழ் மிகுந்த அந்த மீமாம்சைக்கு பாட்ட மதம் என்று கூறுமாறு குமாரிலம்பட்டரால் வேறொரு மதமாக விளங்கும்படி ஒருவரை செய்யப்பட்டது யாவரும் துதித்தற்குரிய பட்டாச்சாரியனது சீடராகிய பிரபாகரன் என்றும் இருவரால் நன்கு அமைய ஆற்றிய சாபர பாடியத்திற்கு சபரமணிவரால் பொருள் விளக்கம் நன்றாக பொருந்த செய்யப்பட்ட அந்த சாவரபாடியத்திற்கு புகழ் பிரபாகரம் என ஒரு மதாந்தரம் விளங்க ஆக்கப்பட்டேன் புகழத்தக்க பிரபாகரம் என்று வேறொரு மதமாக படி விளங்கும்படி ஒரு செய்து உலகு எல்லாம் அறிந்திட நின்றது வைதிக உலகத்தார் யாவரும் அறியும்படி நிலை பெற்று நின்றது அதாவது பதினாலு வித்தைகளை மீமாம்சை ஒன்று மீமாம்சையில் உத்தர மீனாம்சை பூர்வீமானம்சை ரெண்டு இந்த பூர்வம்சை என்பது பனிரெண்டு அத்தியாயங்களும் முத்திரமிசை எட்டு அத்தியாயம் ஆகும் மொத்தம் இருபது அத்தியாயம் சொல்லப்பட்டிருக்காங்க பனிரெண்டு அத்தியாயங்கள் கர்மகாண்டம் அதே முனிவர் சூத்திரம் பண்ணியிருக்கார் அந்த சூத்திரத்திற்கு அவர் சிசியராகிய குமாரின பட்டம் வியாக்கியானம் பண்ணிருக்கார் பட்டாச்சாரம் பெரிய குமாரின பட்டம் பட்டாச்சாரியர் ராஜசங்கர வல்லாத்தியம் இந்த பட்டாச்சாரியர் தான் பண்ணியிருக்கார் அதுக்கு முதல்ல இருக்கு இருந்தாலும் பிரபலம் பட்டாச்சாரியார் பண்ணதுல அவர் ஏற்கனவே சாபர மொழிவர் என்பவர் வியாக்காரம் பண்ணியிருக்கார் பண்ணதை இவர் கொஞ்சம் திருத்தம் பண்ணி வேறொரு மதாந்திரமா படம் சொல்லப்படுது திருத்தம் பண்ணார் அது திருத்தம் பண்ணதையும் அதையும் சேர்த்தி இவர் சிசிசர் பிரபாகர்னா என்று சொல்லக்கூடியவர் ஒரு வியாக்காரம் பண்ணியிருக்கார் அதான் பாசிய பாச பேர் பண்ணியிருக்கார் அந்த பேருரைதான் இப்போது கர்மகாண்டத்துக்கு மூலமாக இருக்கிறது அதை வச்சுதான் இந்த கர்மகாண்ட பிராமணர் எல்லாம் செயல்படுறாங்கன்னு பாட்டில் படிக்கிறார் இதுதான் காப்பாட்டுக்கள் சரித்திரம் இல்லை ஆக பிரபாகரன் என்று சொல்லக்கூடியவர் வாழன பட்டலாச்சாரிய சிஷ்யர் தான் அவர் சாபரமணி வரை தன் குருநாதர் குமாரப்பட்ட செய்யக்கூடிய அந்த வேறு மதம் திருத்தப்பட்ட மதமாக இருந்தாலும் சாபரம் என்று வியாக்கியான பண்ணதை சாபர மணிவார் உரை பண்ணிருக்கார் அந்த உரைக்கு உரை பண்ணதை குமாரப்பட்ட கொஞ்சம் மாத்தி பண்ணிருக்கார் அவர் பண்ணதுக்கு ரெண்டு பேர் பேர் சேர்த்து இவர் கொஞ்சம் மாத்தி பண்ணிருக்கார் புகழ் பிரபாகரன் அந்த பிரபாகரம் பண்ணத்தான் இப்போ இன்னை நடைபெறும் இருக்கு சொல்லிவிடுகிறார் உரைத்த விரண்டாம் கூரு பிரம உரைப்பதனால் உத்தரமே மாம் செய்யணப்பட்டருள் கூர்வியாதன் தெரித்த சூத்திர வடிவமாகி இரு நான்க தியாயமாய் அவற்றுள் முதல் நான்க தியாயம் விரித்தரு தேவதாக காண்டம் எனப்பட்டு தெய்வ விளக்கணம் பலபத்திரனால் நிறைத்துறையை செய்யப்படுமேல் நான் கத்தியாயம் நீங்கள் பிரம காண்டம் எனவே நிகழ்த்தப்படுமா மூன்றாவது பாட்டில் உத்தரமிமாம்சை இல்ல தேவதா காண்டம் அது ரெண்டு பிரிவு அதுல உத்தரமிசை உள்ள போல ரெண்டு பிரிவு இதை வியாசம் பகவான் செய்தது முதல் பிரிவை சொல்லி உரைத்த இரண்டாம் கூறு பிரம்மம் உரைப்பதனால் உத்தர மீமாம் மீமாம்சையின் இரண்டாம் பாகம் அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை கூறுவதால் பெரியவர்களால் உத்தர மீமாம்சை அருள் கூறு வியாதன் திருத்திர சூத்திர வடிவமாகி கருணை வியாசமுனிவர் திருவாயு மறந்தருடைய சூத்திரோகமாய் இருநான்கு அத்தியாயம் அவற்றுள் முதல்கு அத்தியாயம் பிரித்தல் ஒரு எட்டு அத்தியாயம் உடையதாம் அவ் எட்டிய எட்டு அத்தியாயத்தின் முதல்பகுதியாக அத்தியாயம் தேவதைகளை உபாசனை செய்யும் கிரமத்தை ஒருற்ற தேவதாக எனப்பட்டு தேவதாகாண்டம் என்பதாக கூறும்படிக்கு ாம் அந்த தேவதா காண்ட இலக்கணங்கள் நிறைத்து பலபத்திர ராமரால் முறையால் முறையாய் கூறப்பட்டு இருக்கின்றன மேல் நான்கு பிற்பகுதியாய் நான்கு அத்தியாயம் பிற்பகுதியான நான்கு அத்தியாயங்கள் விலங்கான பிரம்மகாண்டம் என கூறப்படும் அதாவது இரண்டாவது பிரிவாகிய உத்தர மீமம் சொல்லக்கூடிய ஆராய்ச்சி பகுதி எட்டு அத்தியாயங்கள் நான்கு அத்தியாயங்கள் பக்திகாண்டம் மற்ற நான்கு அத்தியாயம் ஞானகாண்டம் பக்திகாண்டலுக்கு உறப்பணிருக்கார் பலவத்த ராமரங்கர் அது வியாசர்தான் பண்ணது ரெண்டுமே அதில் அந்த பகுதிக்கு அவர் உரம் பண்ணிட்டார் உறவு பண்ணதுனால அது என்ன சொல்லியிருக்கு தெய்வங்களோட இலக்கணம் அதாவது பெண்மல் சூரத்தில் முருகன் காளி அந்த தெய்வங்கள் எப்படி செயல்படுகின்றன எப்படி உற்பத்தி ஆகின அது சொல்றது அது விவாதம் செய்யறாங்க லாபம் காய்மாசு செஞ்சேன் மிஷ்காம செஞ்சேன்னு விளக்கம் உண்டு அதில் அதை செய்யக்கூடியவர்களுக்கு இகலோகத்தில் எப்படி அப்புறம் மரணத்துக்கு பிறகு முத்திகள் கிடைக்கும் சலோக சாய் சாவு சாஜ்ஜியம் சொல்லக்கூடிய பதுமுத்திகள் கிடைக்கும் இப்படிப்பட்ட விவரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இது பக்தி கார்டம் பேர் பக்திகாரணத்தை வியாசல்லதான் செஞ்சார் ஆனாலும் வியாக்கியானம் பண்ணது படமத்திலாவது சொல்லக்கூடிய ஒரு பெரிய பெரிய பண்டிதர் அதை பத்தி விளக்கம் ஒன்று சொல்ல காணும் அதை அவ்வளவு நின்று போச்சு இப்ப நமக்கு வேண்டியது அதான் தந்தோம் அதனால பின்னால் நாலத்தியம் இருக்கேன் அது வியாசர் செஞ்சதுதான் அதன் ஆலத்தியத்தைப் பத்தி இன்னும் சொல்ல போற அடுத்த அப்ரம காண்ட தொல் சிவமுடிய ஐக்கம் அறிதலால் சங்கராச்சாரியன்குருவால் ஒப்பரிய பாடலியம் உரைக்கப்பட்டு அது பின் உரைத்தற்கு விவரணாச்சாரியன் என்பவனால் செப்பரிய விவரணமாக்கப்பட்டது வேறு தெரியின் வேதான் தனூர் என்று உரைக்கப்படுமால் இப்பெரிய வேதாந்தூர் பொருளின் அகலம் எங்கனாமே தேடின் உரைத்தும் எம்பிய நூன்முறையே பிரம்மகாண்டத்தில் சொல்றார் இதன் பொருள் அப்பிரம்மகாண்டத்துள் சிவம்போடு உயிர் ஐக்கம் அறைதலால் அந்த பிரம்மகாண்டத்தினுள் பிரம்மாத்மா ஐக்கியம் கூறுவதால் அக்காண்டாச்சாரியனும் குருவால் ஒப்பரிய பாடியம் ஒன்று உரைக்கப்பட்டது சங்கராச்சாரியர் என்னும் லோகுருவால் பில்லா பேரு ஒன்றை திருவாயம் அருள் அருளப்பட்டதாம் பின் உரைத்தற்கு விரணாச்சாரியன் என்பவனால் பின்னர் சங்கரமாமுனிவர் அருளிய பேருரைக்கு என்னும் பெரியவரால் பெரியாரால் யுவரணம் ஆக்குரப்பட்டது இவரணம் என்னும் ஓர் உரை செய்யப்பட்டது அதுவே தெரியும் வேதாந்த நூல் என்று உரைக்கப்படும் அவ்வுரையை ஆராய்மடத்து வேதாந்த சாஸ்திரம் என்று சொல்லப்படுவதாம் இப்பெரிய வேதாந்த நூல் பொருளின் அகலம் இம்மகத்தாய வேதாந்த சாஸ்திர அர்த்தங்களின் விரிவை எங்கனம் என்ற இயம்பிய நூல் நீர் கூறுவது எங்கனம் என்று வினவில் நிஜகுண யோகீஸ்வரர் திருவாயர் அருந்தருளிய நூல் கிரவமாகவே அதை கூறுவான் என்று ஆரம்பிக்கிறார் அதாவது பின்பகுதியில் நாலு அத்தியாயமருக்கு அது யாசனால் செய்யப்பட்டதுதான் அதற்கு சங்கராச்சாரியா பேர பண்ணார் சங்கராச்சாரிய பண்ணதுக்கு விவரணம் பண்ணணும் தான் ஆயுஷங்கர் சொன்னது தயாராளுதெல்லாம் அதுதான் அதில் நின்று போச்சு கருத்தில் பஞ்சபாதி என்று ந்து அத்தியாயங்கள் மட்டும் உரை செய்யப்பட்டது பஞ்சபாதி பெயர் அந்த ஐந்து அத்தியாயங்கள் கூட அவருடைய சிஷ்யர்ல ஒருவர் செஞ்சிருக்கார் பிரகாஷாத்மயதி என்பவர் செஞ்சிருக்கார் விவரணம் அந்த எண்ணம் உரைத்தான் அதனால் அவருக்கு விவரணாச்சாரம் பேர் அவருக்கு அந்த பத்மபாதர் பஞ்சபாதியை செஞ்சிருக்கார் அதற்கு உரை பண்ணியிருக்கார் பிரகாஷாத்மயதி என்பவர் விளக்கம் கொடுத்திருக்க அவர் அப்படி விளக்கம் கொடுத்ததுனால அவருக்கு என்பவனால் என்பது பத்மாவது பஞ்சபாதி பண்ணார் அதை எரிஞ்சு போச்சு இல்ல அப்படி இவர்தான சொல்லிக் கொடுத்து எழுதினது நான் படிச்சிருக்கேன் சொல்லி அப்படி எழுதினது எழுதினதை பிறகு அவருடைய சிஷ்யர் வந்துதான் விவரணம் பண்ணார் ஆறு பேரு தான் பிரகாச ஆத்ம யதி சன்னியாசி தான் பிரகாச ஆத்மதி பண்ணிருக்கார் அந்த விவரணம் தான் இப்ப விளம்பது பின்னால் சொல்லுவாரு பாசுவின் பேரு வச்சனத்தை ஸ்ரீலடையாடுறது விவரம் பேரு சுலோகம் பண்ணார் ஏன் அப்படின்னு சொன்னா வச்சனம் மனசுல தங்காது சுலோகம் மனத்துக்கு ஆகுங்கிறதுக்காக சொன்னு சொன்னா செய்ய சுலோகமா செய்ய சுலோகம் எழுதுகம் பண்ண முடியும் தங்கும் தங்குமா தங்குதா வசனம் பண்ண பாட்டு தங்கது இல்ல அப்படி போல அதுக்காக விவரணம் பண்றதுன்னு சொல்றது இதே அர்த்தம் தான் என்னுடைய அர்த்தத்தை விரிச்சோ அல்ல சுருக்கியோ செயல்விடும் அப்படிங்கிற நாலு பாகத்துல ஒவ்வொன்னு நவாலு பாகம் பேசு அப்ப மொத்தம் பதினாறு பாகம் அது இவர் பண்ணது அஞ்சு பாகம் தான் பஞ்சபாதையின் பேரு அது பஞ்சபாதின் பேரு அது அது தராதில்ல அது அப்புறம் அதோட முடிச்சு போச்சு சிஷ்யர் பிரகாச சாத்மையா தான் அதை வைத்துக் கொண்டு போராது பண்ணிருக்கிறார் சீரார் பண்ண வேதாந்தம் பண்ணி விளங்குறதுன்னு தொடர்பு மங்களாசரணை வாழ்த்து கொடுவத்து நிர் தேசம் என மூன்று பத பொருளே வாக்கியோசனையே அறிவினாவிட இவை அன் ஐந்துரையின் இலக்கணமாம் கோத்துரை செய்ட விசேடியம் கருத்தரா கருமி கோல்கிரியை இவை ஐந்தன் பய விளக்கணவாம் சாற்று மனு பந்த சதுட்ட நூர்க்கு விளயம் சம்பந்தம் பயன் அதிகாரிகள் என நான் கரியே அதாவது மங்களாசரண திரையம் திரையம்னா மூணு நூல் செய்யணும் சொன்ன இந்த மூன்றும் ஆரம்பத்தில் செய்யணும்னு சொல்றார் மூன்று இலப்பு கணம் என்ன அப்படிங்கிறது இதில் வளர்க்கிறார் அதை ஒரு இழப்பாக்கணும் இதன் பொருள் வாய்த்த நூல்முகத்து உரைக்கும் மங்களாசரணை அழகமைந்த நூல் ஆரம்பத்தில் கூறுகின்ற மங்களாசரணை எனப்படுவது அதாவது ஆசிரியர் நூல்கள் தான் பேசணும் ஆசிரியர்கள் பேச ஆசிய சம்பந்தப்பட்ட நூல்கள் செய்வமையானால் இந்த கிரமத்தை கடைபிடிக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க முதல்ல அது வாழ்த்து வனக்கொழு வர்த்த நிச்சேஷம் என மூன்றாம் ரமணியும் கடந்து வாழ்றார் அதாவது வாழ்த்துவது என்பது ஆசீர்வாத மங்கலம் நமஸ்காரம் என்றால் நமஸ்கரிக்கிறது தோத்திரம் நமஸ்காரது அர்த்தம் அதன் பொருளியல்பு உரைத்தல் என்பது நிச்சயமங்கலம் இது அவசியம் நூலுக்கு ஆரம்பத்தில் செய்யணும் அதன் பிறகு வியாக்யான ஒரே சேரவங்களுடைய இலக்கணம் என்னன்னு சொல்ற ஒரே இலக்கணம் வியாக்கியான லட்சணமாவது வாக்கிய யோசனை மூலகிரந்தாஸ்திரம் சேராங்களோ அதில் இருந்து சொல்லப்படுகின்ற பதம் பார்த்து போடணும் பதார்த்தம் பார்த்துக்கூடிய அர்த்தம் சொல்லணும் வாக்கியத்தின் முடிந்த அர்த்த ஆராய்ச்சி வாக்கிய வாயிலாக கூறல் அந்த வாக்கியத்துக்கு தாற்பயம் என்ன என்பதை சொல்லணும் இது யோசனை அறிவதற்கு உரிய வினா விளை எண்ணம் இவை ஐந்து வகையம் அவர்களுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி இருந்தா இவங்களே கேள்வி போட்டு இவங்கள பதில் சொல்லணும் இலக்கணம் பேர் உறவு இலக்கணம் கடைபிடிக்கணும் ஒரே ஆசிரியர் அல்ல குறையாசிரியர் தான் இந்த இலக்கணம் அஞ்சும் இலக்கணம் அந்த கடைசியில பாட்டு இருக்கும் அதை நேர்படுத்தி செய்யறதுக்கு ஐந்து விதமான இலக்கணம் அன்பைய இலக்கணம் அன்வைய இலக்கணம் உடன்பாட்டு இலக்கணம் அர்த்தம் விடுதலை வேறுபாட்டு இலக்கணம் அர்த்தம் கோத்து உரை செய் அவ்வுரையன் கண் சேர்த்து கோரப்படும் கருத்த கருமம் கொள்கிரியை விசேஷம் என்ன சிறப்பு சிறப்புகளோடு கூடியிருக்கிறது விசேடியம் பெயரும் கருத்து செய்பவன் அர்த்தம் கருமம் செய்வே என்னும் செய்யப்படு பொருளை செய்ய கொள்கின்ற கிரியை கிரி காரியம் அதாவது கர்த்திரு கருமம் கிரியை கருத்திரு செய்பவன் கருமன செய்கை கிரி என்ன செய்யப்படுவது செய்ய முடியை செயல் என்று தமிழத்தை வச்சுக்கணும் இவை ஐந்து விதமாக அனுபந்த நான்கு அடுத்தது இதில் சேர்க்கணும் அதில் சேர்த்துட்டார் நூற்கு சாற்றும் அனுபந்த சாட்டியம் விடயம் சம்பந்தம் பயன் அதிகாரிகள் நான்கு அறியும் அனுபந்தம் நான்கு சாஸ்திரங்களுக்கு உரியனவாக அறிஞரால் கூறப்படுகின்ற அனுபந்தம் நான்கு விதமாம் அதை எடுத்து மாறி கொண்டிங்க பார்த்தா நடுவில் வரணும் அவைங்கிறது விடயம் சம்பந்தம் பிரயோஜனம் அதிகாரி என்ற இது எல்லா சாஸ்திரங்கள்லயும் நூறாசிரியர் செஞ்சிருப்பாங்க அது ஒரே எடுத்து காட்டணும் அப்படி காட்டுறதே இல்லையங்கள்லாம் அப்ப குறையாது அவங்க எல்லாம் இவர் மட்டும் இல்ல மகாராஜா விடய தேகத்துவமாம் விமலனோடு நூர்கரைய படலும் தன்மை படுதலு சம்பந்தம் பயன்றி அறியலாம் நேற்று ஆனந்த பதம் பெறுதல் சாதன நாங்கினையும் உடைய வணிக அதிகாரி என்றர் உரைத்த நித்த சதுட்டையித்த வணித்த படுபோருளின் விவேக மிக பரபோக விராகம் பழிப்படிய சமய மமுட்சுத்துவம் எனப்படுமா வேதகான் சோழாமணியில ஆறாவது பாட்டு முன்னே சொல்லப்பட்ட பாடல்களில வேதாந்தம் அப்படிங்கிறது எதை ஆதாரமாக கொண்டிருக்கிறது என்பதை காட்டார் பிரம்மசுத்திரமும் உத்திரமேமாம்சி என்றும் அதிலே முற்பகுதி தேவதாக ஆண்டம் என்றும் பிற்பகுதி ஜீவன்மையாக சொல்வது என்றும் சொல்லப்பட்டது அதற்கு ஆய் சங்கரர் சிறப்புரை செய்தார் அவசியம் வசநிலையில் இருக்கிறது சொல்லி அதற்கு சுலோக வடிவில் மற்ற பஞ்சட்டு பாதிகை செய்ய அவருடைய சித்தியர் பிரகாச ஆத்மயன் சொல்லக்கூடிய அவர் பேரு யுவணாச்சாரியன் பேருணாச்சாரியார் செய்த அந்த யோன்தான் இன்னைக்கு வேதாந்தம் என்று சொல்லப்படுகிறது வேதாந்தம் இல்லையா இருந்தது ஒழுங்குபடுத்தி கோரியா கொடுத்தது ஆகவே அதை வச்சுதான் இப்போ நாம் வேகாந்தம் கிரமமாக சொல்கிறோம் அப்படிப்பட்ட வடமொழியில இருந்த அதனை நிஜம நிகழீஸ்வருக்கு அண்ணபாசலை செய்ய அதை சிவபிரகாசாமி செல்லக்கூடிய திரைமங்கலம் திருவு சக்கரவர்த்தவர் அப்படிப்பட்ட அவர் கவிஞர் வேந்து அவர் தமிழிலே பாடியிருக்கிறார் சொல்லப்போறேன் என்று ஆரம்பிக்கிறார் அதுதான் சொல்றது இதில் முதல்ல வியாக்கியான பஞ்சலட்சணம் அப்புறம் மங்களாசரணம் முதல்ல அதிகம் முதல்ல அன்பு பஞ்சலட்சணம் சொன்ன பிறகு இனிமே நூல் விஷயம் அதிகாரியுடைய சம்பந்தம் இதை பற்றி வெளியிட்டு போறார் சாதாரணங்கள் வழக்கம் இது அடிப்படை பிரதாந்தத்துக்கு கையிலத்தில் அப்படித்தான் எல்லா நூல்கள்லையும் ஆரம்பத்தில் சாதன சீட்டை சொல்லி தான் நூல ஆரம்பிக்கிறது